घिर्युते அதுவைதாரி அஞ்ச எதைக்காசே ரஜோமாஜியீவாதி ஜீன் பிரம்ம்தான் ஒருபொழுதும் ஜீவனாக இவன் மாறவில்லை ஜீவனாக இவன் மாறியது போல கருதப்படுவதெல்லாம் ஒரு தோற்றமே ஆகும் வாஸ்தவமாக ஜீவத்துவம் கிடையாது பிரம்மனிடத்தில் ஜீவத்தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஜகத் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இதே விஷயத்தை தான் ஆழமாக உபதேசம் பண்றார் கௌடபாதாச்சாரியர் இப்போ முதல்ல சொன்னார் இந்த ஜீவனுக்கு ஜென்மா கிடையாது எப்படி கட்டாகாசத்துக்கு ஜென்மா கிடையாதோ அதனால் விவகாரத்தில் கட்டாகாசம் நம்ம சொல்றோமோ அது மாதிரி ஜீவன் நம்ம விவகாரத்தில் சொல்றோமே தவிர வாஸ்தவமா ஜீவனுக்கு ஜென்மா கிடையாது இது மூணாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகத்தில் ஜீவனுக்கு மரணமும் கிடையாது ஆக கட்டாகாச நாசகா ஹடநாசம் கடாகாசத்தை கிடாகாசம் மகாகாசத்தில் லயமாகிறது அது ஆ இது நஜாயத்தே மிரியத்தேவா அந்த மந்திரத்திலையும் கட்டோபரிஷத்துலையும் பார்த்துருக்கோம் நஜாயத்தைவா விபஷ்டித்து நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் ரெண்டு மந்திரத்திலையும் கீதையிலும் ஸ்லோகத்திலையும் பார்த்துருக்கோம் அப்புறம் இன்னொரு மந்திரம் கூட கடோபரிஷத்தில் இருக்குது யசா சூரிய சர்வசலோகஸ்ய சக்ஷு சூரிய ந லிப்பியத்தை இந்த சூரியனுடைய பிரகாசமானது எதனாலேயும் பாதிக்கப்படுறதில்லை எந்த அழிப்பினாலேயும் பாதிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது சூரியன் ஏன் நம்ம இந்த உதாரணம் இருக்கேன் எனது கிங் கம்ப அதாவது கேட்கிறான் இல்லையா அதாவது ஆத்மாவிலிருந்து ஆத்மா விலகாது ஜடத்தை ஜடமான சரீரத்திலிருந்து விலக முடியாது அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது கங்கை ஜலத்தில் பிரதிபிம்ப பிரதிபிம்பிக்கிற சூரியனும் இந்த சண்டாளனுடைய வீதியில் இருக்கக்கூடிய குட்டையில் தே செருப்பெல்லாம் தைக்கிறதுல தோலெல்லாம் ஊற போட்டிருக்கிற குட்டையிலையும் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் பிரதிபிம்பம் ஒன்று தானேன்னு கேட்கணும் ஆகா சண்டாளருடைய வீதி செருப்பு தைக்கிறவங்க வீதி இருக்குது அந்த வீதியில் ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டையில் அவங்க தோலெல்லாம் செருப்பு தைக்கிறதுக்காக தோலை ஊறம் போட்டிருக்காங்க அந்த ஜலத்துலையும் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியறது அப்புறம் இன்னொரு வீடு இருக்குது பிராமண வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வீடு அவங்க என்னன்னா அவனும் ஒரு ஏதோ ஒரு தடாக மாதிரி வச்சுருக்கானோ இல்லை கங்கை ஜலமோ இருக்கட்டும் அப்படியே பாத்திரத்திலாம் வச்சுருக்காள் அதுலேயும் பிரதிபிம்பிக்கிற சூரியன் இருக்குது இந்த பிரதிபிம்பம் சூரியனில் என்ன பெரிய வித்தியாசம் இந்த பிரதிபிம்பத்துக்கு பிம்பமாக இருக்கிற சூரியனில் என்ன பேதம் இருக்குது இது சண்டான் கேட்ட கேள்வி கிம் கங்காம்புரி பிம்பித்தேம்பரமணவு அம்பரமணி சூரியனுக்கும்பரமணவு பயப்பூரேவா அந்தரமஸ்தி கிம் என்ன பேதம் இருக்கு அப்புறம் தங்கக் கொடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கும் மண்ணுக்குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசத்துக்கு ஏதாவது இருக்கான்னு காஞ்சனி மிருத்கும்போ அம்பரே கிம் அந்தரமஸ்தி வேதமஸ்தி வா இல்லைன்னு சொன்னார் கிம் ப்ரூஹி கச்ச கட்சேதி அன்னமய அன்னமயம் அதுவா சைதன்யம் சைதன்யா எதிவர தூரீக்காஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கட்சேதி கேள்வி அன்னமயத்திலருந்து அன்னமயத்தை விலக சொல்றியா சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலக சொல்றையா அன்னமயத்திலிருந்து அன்னமயம் விலகும்னா அது ஜடா விலகாது ஜடம் எப்படி நகரம் நகராது சைதன்யம் நகரவே முடியாது எதை விலக சொல்ற நீ கேட்டது ஜண்டாளம் கேட்ட கேள்வி அது ஆனால் அது புரிஞ்சுக்கணும் அது அதே மாதிரி இங்க என்ன சொல்றா இங்க ஜீவனுக்கு யாதொரு தர்மமும் கிடையாது சுக துக்கம் ராகத்வேஷம் எல்லாம் ஒன்றும் ஜீவனுக்கு கிடையாது ஜீவரூபமாக காணப்படுகிற பிரம்மத்துக்கு கிடையாது கட்டாகாச ரூபமாக காணப்படுகிற மகாகாசத்துக்கு சொல்லணும் கட்டாரூபமாக காணப்படுகிற மகாகாசத்துக்கு கடத்தோட தர்மங்கள்லாம் கிடையாது ஆகையினால் சுகம் துக்கமெல்லாம் சூக்மசரீரத்தோட தர்மம் சூக்மசரீரத்தோட தர்மம் அந்த சுகதுக்கத்துக்கு சாட்சிக்கு கிடையாது அகம் சுக சாட்சி சுகவத்தி சாட்சி அகம் என்ன சொல்கிறது இந்த சுகவத்தி அதிதா அஸ்மி சுகவீகம் துவீக பின்னலாம் காமக்கிரோதவ அது சணவணவத்தி துர்ணவாட்சி அஹம் துணாதித்தி சுகுண விற்பி சாட்சி அகம் சுகுணா தீத்தோஸ் நிர்குணா அஸ்மி நிர்குணம் இந்த தர்மங்கள் எல்லாம் வந்து கிடையாது அவ்வளவுதான் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒருத்தனுக்கு இருக்கிற சுகதுக்கம் எல்லாருக்கும் இருக்கணும்னு ஒன்னும் இது கிடையாது ஒரு சூக்ம சரீரம் வேற இன்னொரு சூக்ம சரீரம் வேற ஒரு ஸ்தூல சரீரம் வேற இன்னொரு ஸ்தூல சரீரம் வேற ஆகையால் டடபேதம் மாறி இந்த சரீரபேதங்கள் இருக்குனால நமக்கு வந்து அவிபக்தம் எல்லாம் விடக்கூடாது விடக்கூடாது அவிபக்தம் சூதேஷு விபக்தி சிதம் பூதபர் பிரசிஷ்ணு பிரபவிஷ்ணு அபிரசமம் சர்வூத்தம் பரமேஸ்வரம் வினியனியம் யா பசிய சேவனப்பாக்கான அமந்தம் பாக்க உத்தம் ஸிதம் வாஞ்ஜானம் வாழன்விமூ பசியச்சுஷா இவ்வளோ சிம்பிளாக கீதை சொல்லி வச்சிருக்கு இவர் கடாபுடா காஷியத்தை சொல்கிறார் அவ்வளோதான் அப்படி சொன்னால் நமக்கு அது இன்னமும் ரொம்ப அட்வான்ஸ்டாக புரிஞ்சின்ற மாதிரி ஒரு இது அது ஏன்னா மனசுக்கு அது கேட்குது இன்னும் கிளாரிட்டி மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி இன்னும் இன்னும் கிளாரிட்டி இன்னும் கிளாரிட்டி இன்னும் கிளாரிட்டி கேட்டுட்டே இருக்கு மைண்டு கிளாரிட்டி ஆத்மாவுக்கா மனசுக்கா புத்திக்காரு இது ஒரு விசேஷ மாய அதுக்காக நான் கிளாரிட்டி வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அது ஒரு விசேஷம் தான் முடிவே கிடையாது தெளிவுக்கு எங்கே இல்லை இருக்கு எத்தனை தடவை தெளிஞ்சாலும் குழப்பம்தான் கிடைக்கல நாம தான் குழப்பத்தை விடுறதில்லன்னு தெளிவாக இருக்கோமே அப்படி இருக்கிற போதுவ போ சம்பர ரஜோதூமா ரஜோதூமா ஆகாஷே இல்லாட்டி அநேஷு டட்டாசு அநேஷு டட்டாகாசேஷு இந்த குளத்துக்குள்ள இருக்கிறது மாத்தலை அந்த குளத்துக்குள்ள அந்த ரூம் ரொம்ப அழுக்காரா அந்த ரூம் ஒரே டர்டி ரூம் அப்படிங்கிறோம் என்ன சொல்கிறோம் அந்த ஆகாசத்தை சொல்கிறோமா இல்லை அந்த அங்கே இருக்கிற ரூ புகையை பார்த்து சொல்கிறோமா அதே ரூவை சுத்தம் பண்ணதுக்கு பிறகு அதே ஸ்பேஸ் தான் இருக்கு சேம் ஸ்பேஸ் தான் இருக்கு இப்போ வந்து அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கு அந்த இடம் சுத்தமாக இருக்கு அந்த இடம் அசுத்தமாக இருக்குது இந்த எதை குறிக்கிறது ஆகாஷம் இடம் அசுத்தமாக அங்கே இருக்கிற செவ்வ அசுத்தமாக தர அசுத்தமாக மேலே இருக்கிற கூரை இல்ல அதுக்குள்ள இருக்கிற காத்து அசுத்தமா ஆகாசம்னா ஆகாசம் சரியா இருக்கணும் இன்னும் நிறைய விட போறது இல்லவர் எல்லா உபநிஷத்துல இருந்து நிறைய எடுக்க இப்ப தர்க்கத்திலேயே பேசிட்டு இருப்பார் அனுமானத்தில் பேசிட்டு இருப்பார் அப்புறம் ஒரு ஒரு எடுப்பார் இந்த ஸ்ருதியில சொல்லி இருக்கிற பார் அந்த ஸ்ருதியில சொல்லியிருக்கிறதப்பார் நீ மாத்திரை ஏதோ ஒரு ஸ்ருதியை பிடிச்சுட்டு அதையும் பிடிச்சி முரண்டு பண்ணாதே இந்த ஸ்ருதியில சொல்லி தான் பரம தாத்பரியம்னு சொல்ல போகிற ஆ மற்ற ஆகாசங்கள் பாதிக்கிறது அதே மாதிரி சுகாதிபி ஆதி கொடுட ஆதினா எல்லா மனசில் இருக்கிற எல்லா விதமான விறத்திகள் சாத்விக விற்தயா இராஜச விர்தயா தாமச விறத்தய சுக்தி ஞான வத்தி எல்லாம் சாத்விக விற்பி அப்புறம் வந்து இருக்கவே இருக்குது ராகாத்மக விற்த்தி திருஷ்ணா விர்தி ரஜோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கீதையில் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கீதையில் இருக்குதான் கீதையோட மகிமை என்ன சொன்னார் கிருஷ்ணர் சத்தம் ரஜஸ்தமதி குணா பிரகிரு சம்பவ நிபத்னந்தி மகாபாஹோ தேகே தேகினம் அவ்யம் அவ்யம் தேகினம்ேகே நிப்னி அழியாதி போமாட்டாவ சங்கமம்யோகா திரதம் இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்தையும் பாருங்க அப்புறம் அடுத்தது என்னன்னா அதுக்கு குணத்துக்குலாம் லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட தம் நர்லா பிரக்கா கனமங்கி திருஷ்ணாசங்கம் தன்ப்நாதி கௌன்யே தமஸ்வான விதி மோகனே பிரமாச நிதிராதிப்னா மனசு அதே மாதிரிதான் ஹம்சகீதையிலே சொன்னார் சத்வம் ரஜஸ்தமதி குணாபுத்தாத்யாத் சத்வம் சத்வேன செய்லேயே நீக்கணும் அந்த இடத்துல சத்வங்கிறது ஞானத்தினாலே சத்வேன ஞானேன சத்வம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தின்னு இதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த சாஸ்திரத்தோடு சேர்த்து இதை என்ஜாய் பண்ணலாம் சுகாதிபதி ஜீவா தத்வத் தத்வத்துனா என்ன அர்த்தம் சுகாதிபதி ஒருத்தனுடைய சுகம் ஒரு சூக்ம சரீரத்தில் இருக்கிற சுகதுக்கம் இன்னொரு சூக்ம சரீரத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படி சொல்றாரு கவனிங்க ஒரு சரீரத்துல இருக்கிற சு சுகதுக்கம் இன்னொரு சரீரத்துல இருக்காது ஏன்னா இந்த சூக்ம சரீரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சூக்ம சரீரத்தினுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கம் இருக்கு ஆனா இந்த சுகது சாட்சிங்கிறது எல்லா சரீரத்திலையும் ஒண்ணுதான் அதனால சொல்றான் அஹம் சுகி அஸ்மி அப்படின்னா என்ன நம்ம பாஷையில சகா சுகவத்தி சாட்சி அஸ்தி அகம் நம சுகவத்தி இந்த இந்த மமங்கிற வார்த்தை ஏதது அந்த சுகவரித்தி சாட்சி அஸ்மி இந்த சாட்சியில பேதம் கிடையவே சாட்சியத்துல தான் பேதமே தவிர சாட்சியில பேதம் கிடையாது திருஷ்யத்தில் இருக்கு இந்த திருஷ்ய பேதத்தை திரஷ்டாவில் அத்தியாரோபம் பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணிடுறோம்னா திரஷ்டாவில் இந்த திருஷ்யத்தினுடைய தோஷங்களை அத்தியாசம் பண்ண அதனால தான் தர்மத்தை எல்லாம் தர்மியில கொண்டு போய் அத்தியாசம் பண்ணி நிர்தர்மக ஸ்வரூபமான நிர்விசேஷ ஸ்வரூபமான நிர்விசேஷன்யம் நிர் தர்மக ஆத்மாவில் இந்த தர்மங்களை எல்லாம் அத்தியாசம் பண்ணி அவனுக்கு வேற பேர் உண்மையிலே நிர் தர்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் அதர்மின்னு சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல அதர்மின்னா ந தர்மஹான் இந்த இடத்துல சொல்ல கொஞ்சம் கஷ்டம் விட்டுடுவோம் ஆகினால நிர்தர்மகா நிர்விசேஷ சுகமோ கிடையாது ஜீவன் தான் ஆரம்பிப்போம் நான்லாம் சரீரம் கிடையாது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி மனசு ஒரு கருவி இந்த உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் தான் ஒரு உயிர் அப்படின்னு தான் ஆரம்பிப்போம் பாடம் அவன் உயிருக்குத்தான் சுகமும் துக்கமும் சொல்லுவேன் ஏன்னா அது சேதன வஸ்து அதனால் அதெல்லாம் சொல்கிறோம் கடைசியில் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா அதெல்லாம் வாஸ்தவமே கிடையாது இது இன்னொன்று இருக்க வீட்டிலே இருக்க இவஷ சுகம் துக்கம் சங்கா தேத்தனா திருத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் இந்த இடத்துக்கு இச்சாத்வேஷம் எத்தனையோ ஸ்லோகம்னாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங் பலமாக இருக்குது சாத்தேதாது ஏதேத்திரம் சமாசேன சவிகாரமுதாது ஏழாவது ஸ்லோகம் பதிமூணாவது அத்தியாய் ஏன்னா அடுத்தது அமானித்தம் எட்டாவது அது ஞாபகம் இருக்கு அதனால இது ஏழு இப்படிதான் கண்டுபிடிங்க நான் என் சொபாவும் தான் பின்னாடி முன்னாடி ஸ்லோகத்தை யோசிச்சுட்டு பார்த்தேன்னா அது எத்தனை ஸ்லோ நம்பர் ஞாபகம் வச்சுருக்கோம் அதுலருந்து கணக்கு போட்டு வந்தோம்னா வந்துடும் இதுவும் விஷயம் இல்லை இது வந்து ஜீவனுக்கு இல்லை நமக்கு எல்லாமே எப்படின்னா அது அவருக்கு இருக்குது எனக்கு இல்லையே இதுதான் ப்ராப்ளம் அவனுக்கு அது இருக்கே இவனுக்கு இது இருக்கு இவனுக்கு அது இருக்கு ரூபா கோடி கோடியாக இருக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் மரத்தான் இருக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்புறம் அவனுக்கு இது தெரியுமே அவனுக்கு எந்த பதவி இருக்கு எனக்கு இது இல்லையே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் திருப்தியும் இல்லை அது இருக்கிறது பிடிக்கலை சம்சாரமே இது என்னைக்கு நமக்கு தொலைதோ அது எப்ப தொலை நான் தானே நோக்கும் திசை நான் தான் மன்மோகன் சிங் என்ன ஆனா வேற அர்த்தத்தில் நீங்க நான் தான் மன்மோகன் சிங் நான் தான் சோனியா காந்தி அப்படின்னா வந்தேன் இவங்க அவங்கள தூண்டுறாங்க இவங்களை பண்றாங்க இது பொம்மை ஆடுறது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் பிரதிபா பாட்டில் நான் தான் அப்துல் கலாம் சொல்லக்கூடாத நீ சொல்லலாம் நீ சாப்பிடும்போது நான் தான் ஒவ்வொருத்துலேயுமே சாப்பிட்டு சொல்லல என்ன தப்பு நமக்கு அந்த இது வரலை நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை இது புரிஞ்சு சொல்லு புரிஞ்சு நிட்டோம்னா எந்த விபூதியை குறிச்சு நமக்கு கவலை நமக்கு இது இல்லையே அப்படிங்க எல்லாம் நமக்கு தானே இருக்கு எல்லா அக்கிரமும் நான் பண்றேன் எல்லா நல்லதும் நான் பண்றேன் ஆகையினால இந்த மாயா தேவி எல்லா அக்கிரமத்தையும் எங்கிட்ட என்ன என்னையே பிரிச்சு பிரிச்சு காமிச்சு எங்கிட்ட கொஞ்சம் அக்கிரமம் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ரெண்டு கிட்டானா இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நல்லது இருக்கிற மாதிரியும் பண்றதுதான் இப்போ யாராவது கேட்டான மனசு சுத்தமாக இருக்கா அசுத்தமாக இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ரெண்டும் கலந்துருக்குட்டான் வாஸ்தவ்தான் நல்ல விற்பி வர்றவோ சுத்தமாக இருக்கு மோசமான விற்பி வர்றவோ அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறான் அதில் நீ வந்து அபாபவித்தம் சுத்தம் சபர்யா சுக்கரம் இதுக்கெல்லாம் உபனிஷத்து அப்படியே உள்ளே இருக்கணும் பண்ணும் உப பன்னரும் உபனிஷதர்கள் நூலே பாரில் இதற்கு நிகரேது நூலேங்கிற பாரதிய பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலே எங்க புஸ்தம் நிகரேது நூலே நிகரான நூல் இருக்கா பாத்தம் ஈஷாவா மந்திரம் கவிர்ம நீஷி பரிபூ ஸ்வஜம்ப ூத்தனாத் நூத்துப்ஸ்து சர்வாணித் தோமோ கே கஷ்டத்தை புரிஞ்சுங்கோ ஆனா இந்த சுகாதிபதி ஜீவாக தத்வது ந சம்பிரயந்தே சர்வே ஜீவாகனு போட்டுங்க இல்லாடா அங்கே போட சர்வே கட்டாக்காஷாக சர்வே காக்காஷாக சர்வே கட்டாகஷாக ந சம்பிரயோஜந்தே அதே மாதிரி தத்வது ஜீவாக சர்வே ஜீவாக ந சம்பிரயோஜந்தே ஒன்றும் அதனால ஜீவனுடைய ஏகத்துவத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஒருத்தனுடைய சுகது வேற இன்னொரு ஜீவனுடைய சுகதுக்கம் வேறன்னு சொல்றதுனால ஆத்ம ஏகத்துவத்துக்கு ஒன்னும் தோஷம் வரலன்னு தாற்பயம் ஆத்ம ஏகத்துவத்துக்கு நீ தோஷம் சொல்றேன் ஆத்மா ஏக்கமாக இருந்ததுன்னு சொன்னா ஒருத்தனுக்கு வர்ற சுகது இன்னொருத்தனுக்கு வரணும்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன் அது வந்து உபாதி திருஷ்டினாலதான் அந்த சுகதுக்கமே தவிர உபகித ஆத்ம சைதன்ய திருஷ்டில அது இன்னொரு ஸ்லோகம் இருக்கு ஆத்மபோகத்துல ஆத்மச்சன்யமா வர்த்தன் பார்த்தோம் விளக்கம் இன்னும் டைம் ஆகும் இதுதான் அஞ்சு ஸ்லோகமே ஆயிருக்கு இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் இன்னொரு இன்னொரு கேள்வி நம்ம பார்க்கணும் ரூபாரிய ஜீீீ ஜீீீவார் இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கதம் புனராக ஆத்மேதன அப்படின்னா ஏன் தெரியறது அப்படின்னா ஏகஸவி சதி உபப்ப ஆத்மேத விவகாரம் பார்க்குறோமே நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒரு இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறதே நம்ம எல்லாரும் தனித்தனியா இல்லை ஒருத்தர் தான் நீங்கள் சொல்றீங்க ஆனால் அனுபவத்தில் நமக்கு பார்த்தா அப்படித்தானே இருக்குன்னு அனுபவம் தான் தப்பா இருக்கு முட்டாள்தனமா அல்லவோ இருக்கு எல்லாம் கசுமாலாம் பார்த்துட்டு கஷ்மலங்கிறதுக்கு மயக்கம் அர்த்தம் போட்டிருக்கு மயக்கம்னு அர்த்தம் என்ன மயக்கம்தான் அழுக்கு மோகம்தான் அழுக்கு கஷ்மலம்ங்கிறதுக்கு அர்த்தம் மோகஹா மோகஹா ஏவ கஷ்மலம் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் புத்தஸ்தா கஷ்மலம்னு சொல்கிற போது இந்த மோகம் ஏன் உனக்கு வந்ததுன்னு அர்த்தம் இருக்கு இந்த மோகம் உனக்கு ஏன் வந்தது இப்போ இங்கே ஒரு கேள்வி பாருங்கள் ஜீவனுக்கு ஜென்மா இல்லை மூணாவது ஸ்லோகம் ஜீவனுக்கு மரணம் இல்லை நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் ஜீவனுக்கு தர்மம் இல்லை தர்மமோ குணங்களோ கிடையாது எப்படி வச்சுக்கோங்க தர்மமோ குணங்களோ கிடையாது சுக தர்மம்னா என்ன சுக தர்மம் துக்க தர்மம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஜீவனுக்கு சம்சாரமே கிடையாது ஜீவனுக்கு சம்ச சுகம் தானே சுகதுக்கானே சம்சாரம் சுக சம்சாரம்னு யாரும் சொல்கிறது இல்லை தான் சம்சாரம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனா துக்கம் வந்து சுகத்தை அனுபவிச்சாதான் துக்கமும் துக்கம் இருந்தா சுகம் வரத்தான் செய்யும் சுகம் இருந்தா துக்கம் வரத்தான் செய்யும் ரெண்டையும் பிரிக்க முடியாது சக்கரவர்பரிவர்த்தனிச்ச சுகானிச்சு கேள்வி ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு இப்ப ஆகாசத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஆகாசத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு சொல்ய எனக்கு ஒரு பேர் இருக்கு இப்போ வந்து பேரு பேரு ரூபம் காரியம் இருக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரூபமும் காரியமும் பேரும் இருக்கு ஒரு ஒரு இருக்கு இப்போ ஒன்றும் வாழ்ந்தால் இப்போ கட்டாகாசத்தை எடுத்துப்போமே இந்த கட்டாகாசம் மகாகாசம் என்ன ஒரு ஆகாசத்தை வச்சுருந்தா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த இந்த ஹாலுக்கு இது பிரம்மலோக பேர் வச்சிருக்கோம் அது யாகசாலை அப்புறம் அங்கே கோவில் இருக்குது அப்புறம் டாய்லெட்டும் இருக்குது பெரிய டாய்லெட் காம்ப்ளெக்ஸும் ஒன்று இருக்குது எல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம அறைகள்லாம் இருக்குது சாப்பிட்ற கூடம் இருக்குது இந்தந்த இடத்துக்கு ஒரு ஒரு கத ஒரு ஃபார்மில் இருக்குது இல்லையா கோவிலுங்கிறது ஒரு ஃபார்மில் இருக்குது அந்த யாகசாலையே ஒரு ஃபார்மில் இருக்குது ஒரு ரூபத்தில் இருக்குது இங்கே ரூபம் மாத்தம் இல்லை இங்கே குணத்தையும் சேர்த்து சொல்கிறது இந்த இடத்துல ஆக அதுக்கு ஒரு ரூபம் வடிவம் இருக்குது வடிவம்னே வச்சுக்கோ ரூபம் இருக்குது அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம் அது பிரஜா யாகசாலா இது பிரம்மலோகம் அது வந்து வித்யாபீட்டம் அது வந்து பரமார்த்தானந்தவன் ஆச்சாரிய நிவாஸ் அன்னலக்ஷ்மி அந்தைவாசி இப்படி எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் அப்போ ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குது இங்கே வந்தால் கிளாஸு அங்கே போனால் சாப்பாடு இல்லையா அங்கே போனால் தூக்கம் அங்க போனா அங்க இன்னொரு தூக்கம் விடுவார்க்குள்ளோ ஒரு இடமும் ஒரு ஆகாசமும் ஒரு ஒரு பர்பஸுக்காக அதுக்கு ஒரு ஃபார்ம் ரூபம் இருக்குது அதுக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு ஒரு காரியம் இது பிரம்மலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது இதெல்லாம் வந்து மேலே கூரை கீழே கூரை இங்கே அந்த பக்கம் எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இது இதுக்குள்ளே ஒரு விவகாரம் க்ளாஸ் நடக்கிறதுன்னு ஒரு விவகாரம் நடக்கிறது ஆ இதுக்கு ஒரு பேர் ஒரு ரூபம் இதுக்கு ஒரு வேலை நாம ரூப கர்ம இருக்குது அப்போ ஒரு ஒரு நாமரூப கர்மம் ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் வந்து ஆகாசத்து இதுவும் ஆகாசத்துக்கு இப்போ இதையே திடீர்னு இது ஒரு காலத்தில் சாப்பாட்டு காலாக இதுதான் அந்த லட்சுமியாக இருந்தது இப்போ என்ன பண்ணிவிட்டோம் இதை மாற்றிவிட்டோம் சாப்பிட்ற இடத்துலயே படிக்க ஆரம்பிச்சிடுவோன்ட்டு என்ன இது வந்து செரிக்கு உணவு தானே இது வயிற்றுக்கு உணவு போடுற இடமா இருக்கக்கூட இது செரிக்கு உணவு போடுற இடமா மாறிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றிவிட்டோம் ஆகாசம் மாறித்தோ ஆகாசும் மாறலை அந்த ஃபங்க்ஷனை மாற்றிட்டோம் எல்லாத்தையும் மாறி மாற்றிட்டோம் இப்போ மாற்ற முடியுது அது மாதிரி என்ன சொல்கிற இதெல்லாம் உபாதி திருஷ்டிப்பா ஜீவனுக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு உபாதியில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது எவ்வளோதான் புரிஞ்சு போய்டும் ஒரு ஒரு அப்படி இருக்குதுன்னு இன்னும் ஒரு உபாதிக்கு ரூபம் வேறு நாமம் வேற கர்மா வேறு ஒரு ஒருத்தருக்கும் இப்போ ஆசிரமத்தில் ஒரு ஒருத்தரும் ஒரு வேலை ஒரு ஒரு நாம ரூப கர்மா இருக்குது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுலதான் ஆகாஷா ஏகஸ்மி அபவரகாதி ஆகாஷான ரூபாணி பித்தியந்தே இது வந்து என்ன சொல்றோம் அங்க வந்து நம்ம வந்து பரமாத் தான் ஒரு ஹால் இருக்கு அங்கே நம்மளுக்கு பத்தாது அப்படிங்கிறது இந்த அந்த அந்த ஆகாசம் பத்தாது அந்த இடம் போதாது இந்த வார்த்தையை கவனிக்கணும் அந்த இடம் போதாது இந்த இடம் போதும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் அது தச்சா காரியம் உதக்க ஆகரண தாரண சயனாதி ஒரு இடத்துல சொல்கிறார் இதெல்லாம் சங்கராச்சரிய இடம் குறைவாக கூட இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்புறம் அது வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு குடத்தை பயன்படுத்துகிறோம் அப்புறம் ஒரு இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு தாரணம் பண்ணிக்கிறதுக்கு இதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்புறம் வந்து தூங்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சுன்னு இருக்கோம் இப்படியெல்லாம் நிறைய வேற வேறையாக பிரிக்கிறோம் அது தத்திர தத்திரவை வியவகார விஷயகா இருக்கிறது அதெல்லாம் வியவகார விஷயம்ப்பா வேத விஷயம் இல்லை ஆத்ம பேதத்துக்காக இதை சொல்ல முடியாது அதெல்லாம் தமிழில் என்ன சொல்கிறாங்க இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க உன் உடம்புலையும் என் உடம்புலையும் இது இது ஒரு அத்யதம் என்னன்னா இது இன்னொரு விஷயம் இப்போ லௌகிக்க சுதிப்பிரமாணம் இல்லாத அத்வைகள் இது என்னன்னா ஓ உடம்புலையும் என் உடம்புலையும் ஓடுறது ஒரே சகப் ரத்தம் தான் அப்படி சொல்லுவோம் அதனால் நீ நானும் ஒன்று தான் என்னையா வித்தியாசம் வேண்டியிருக்கு நீ ஐயரு நாங்கள் மாத்திரம் இப்படி அப்படி சொல்கிறாங்க இல்லையா அது என்னென்னா ஒரே ரத்தம் தான் ஓடுறது அப்படின்னா நான் வேதத்தில் ஒரு மந்திரத்தை கேட்டேன் அதாவது இந்த ஜத்திலே கிணக்கெல்லாம் சொல்றாங்க அப்பா சரியா இருக்கணும் இருக்கணும் தாத்தா சரியாக இருக்கணும் அப்படி மூணு சரியா இருந்தா தான் இந்த பிராணனுக்கு இந்த மந்திரத்துக்கு சொல்லுங்களா லக்ஷன்லாங்கிறான் திரிசுக்கரம்ங்கிறான் திரிசுக்ரம் சுக்ரம்னா பீஜம் அந்த திரிசுக்கரம் சரியா இருக்காங்க மினிமம் திரிசுக்கரம் பாருங்க சரியா இருக்கா சம்ஸ்காரங்க அதே இங்கேயோ இருக்கு சாஸ்திரம் அப்படி இருக்கிறபோது எல்லா உணவுகளுக்கும் ஒரே ரத்தம் தான் போடுறது ஓடுறது என்னென்ன அப்துல்கலாம்க்கு ஒரே ரத்தம் தான் ஓடுறது அவரை பாதுகாக்கிற செக்யூரிட்டிக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுறது கொஞ்சம் மாற்றி உட்காந்துக்கலாமே கொஞ்ச அது பண்ண மாட்டாங்க மாறி உட்காரலாமே கொஞ்ச இப்போ வந்து எனக்கும் உங்களுக்கு ஒரே ரத்தம் தான் ஓடும் பிரம்மச்சாரிவா நீ கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னு நான் சொல்லுதான் நீங்களும் சொன்னா நோக்கா கிடைச்சதே என்னுடைய நாமரூபம் விவகாரம் வேற இந்த சரீரத்துக்கு நாமரூபாரம் வேற அந்த சரீரத்துக்கு நாம ரூப வியவஹாரம் வேற ஆத்மாவில் அவ்வகாரியம் தானே சொல்லியிருக்கு நான் திரம்ஷ்பிரஜம் நோபயத்திரம் நக்ஜா நகனம் ந பிரம் நா பிரஜம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அவ்வகாரியம் அத்வைத்தம் அவ்வளோ மந்திரத்தை மறந்துடக்கூடாது அவ்வகாரியம் அக்ராஷ்யம் அலக்ஷணம் एकात्म அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசார் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபம் அத்வை மன்யன் அந்த மந்திரத்துக்கு தான் இப்படி சொல்லி தத்தவை சமாக்கிய அஷ்ட உதங்கெடுத்து அழிக்கிறது நமக்கு எப்படியெல்லாம் சின்ன சின்ன டவுட்லாம் வர்றதோ அந்த டவுட்ஸ் எல்லாம் அவரே கிளப்பி அது பதில் சுட்ட ஆக நாமரூப கர்ம பேதத்தினால் ஆத்ம பேதம் சொல்ல முடியாது நாமரூப கர்மத்தில் தான் பேதம் இருக்கு எல்லா கடைசியிலும் உபாதி தான் அது உபாதி பேதம் உபகித சைதன்ய பேதம் கிடையாது நீ அதை புரிஞ்சுக்கோ நீ என்ன பண்றேன்னா அந்த நாம கர்ம ரூப கர்மத்தில் நீ அபிமானத்தை விருத்தி பண்ணிக்கிறேன் அபிமானம் தானே ப்ராப்ளம் இருக்கு நம்ம மனசோட நம்மள அபிமானம் வச்சு அபிமானப்படுத்திக்கிறோம் அபிமானப்படுத்திக்கிறோம் நமக்கு மாத்திரம் அபிமானப்படுத்துறதுல இன்னொருத்தனையும் அபிமான உண்டு பண்றோம் அவன் அப்படித்தான் கிரியேட் பண்றோம் எனக்கு இருக்கிற அபிமானம் போராதுன்னு இன்னொருத்தனுக்கு இருக்கிற அஜானம் அவனுக்கு இருக்கிற அபிமானத்தை என்னோட சேர்த்து அதனால தானே அகம் தொம் விவகாரமே நடக்கிறது என்ன திருஷ்டியில சொல்லு உபாதி திருஷ்ட திருஷ்டியாவா அகமாவது தொம்மாவது கிடையாது புரிஞ்சு அகம் இல்லை அது உபாதிட்டாங்க சர்வநாம சப்தம் ஆயிட்டு சர்வநாமதி இங்கிலீஷ்ல சொன்னா புரோ நௌ சர்வநாம சப்தம் சர்வஞ்ச பிரம்ம ஒரே பார்த்து தத்துவ தர்சனம் சொன்னா ததிவநாம சர்வஞ்ச பிரம்ம தச நாமி நான் சதோ வித்தியாவோ நாவோ வித்தத்தை சத உபயோர்த்தி திருஷ்டோந்தி உங்களுக்கு புரியும் கீதிக்கு விளக்கம் நடக்குதா இல்லை கட்டோம் இது மாண்டூக்கிய காரிக்கு இதை வச்சு கீதையை வச்சு நின்று இதை புதினி உள்ளனா ஒரு ஒரு இடத்திலும் திருஷ்டாந்த போட்டுக்கணும் நீங்க ஆகாசோஸ்தி ஒரு ஆகாசத்தை வச்சுகிண்டே சொல்ற இந்த ஆகாசத்துக்கு இன்னொரு விளக்கம் பார்த்தேன் நிறைய படிக்கணும் அத்தனையும் உங்களுக்கு சொல்றதில்லை சொல்ல முடியாது சஜாத்திய பேதம் கிடையாது கிடையாது ஆகாசம் இருக்கு ரெண்டு ஆகாசமா மூணு ஆகாசமா கிடையாது கூட கிட்டத்தட்ட அப்படி வரும் ஆகாசத்துல எத்தனை வாயு கூட ஏகம் சொல்லிட முடியும் அதே மது அக்ல அசைகோவனோத்மாயுக்கோவனோவூராோபிங் எல்லாம் ஞாபகப்படுத்திங்க அதே மாதிரிதான் ஞாபகப்ப இருந்தால் ஞாபகப்படுத்திங்க இல்லைன்னா புஸ்தகத்தை போய் பாருங்க பேதமாக காணப்படுகிறது வாஸ்தவமா கிடையாதுன்னு நினைச்சா ஆகாஷோஸ்தி நம்ம மனசை திருப்புற அளவு அதாவது நமக்கு வந்து இந்த நாமரூப கர்மத்திலேயே நம்ம மனசு பழி போயிடுச்சு அதிலே பழகி பழகி அதையே ஊறி அதையே தான் நினைக்கிறது அதனாலதான் அவர் வந்து நிதித்தியாசம் சொல்ல போற ரமணி பாவஹா துவைத்த உபலப்தியே இல்லைன்னு சொல்ல போறோம் சொல்ல போற நம் மனசோ ஹமனி பாவஹா இந்த அதை பத்தி நிதித்தியாசம் எல்லாம் வரப்போறது அவருக்கு என்னன்னா தௌடபாதாச்சாரியர் நமக்கு எப்பவுமே இருக்கிற இந்த அநாத்ம புத்திய அப்படியே திருப்பி ஆத்மாக்கார விற்த்தியை ஆக்கணும் நமக்கு வந்து இந்த அனாத்மாக்கார விற்பி ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிக்க படிக்க என்னாகும் கேட்டால் இந்த கண்டாக்கார விற்பி அனாத்மாக்கார விற்பி பேதாகார விற்பி துவைதாகார விற்பி இப்படிலாம் சொல்லணும் துவைதாகார விற்பி பேதாகார விற்பி இதான பலமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அது அபேதாகார விற்பி அத்வைதாகாரி அத்வைத ஆகார விறத்தியாக அகண்டாகார விறத்தியாக மாத்திர இதை படிக்க படிக்க நமக்கு என்ன விற்த்தி வரும் ஸ்ட்ராங்காக எது வரணும் சொல்லுங்க இப்போ நம்ம பேஷண்ட்டே மணிக்கணக்காக தான் ஒரு ஒரு கிளாஸ்லையும் நமக்கு என்ன விற்த்தி இருக்கணும் பலமா க்ளாஸ்லமா கிளாஸ்லயே இந்த விற்பி வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் முடிஞ்சு கொடுத்துன்னா கேட்கவே வேண்டாம் அந்த விற்த்தி அடுத்த விறத்தி ஏதாவது கிடைக்குமா ஜலம் போய் சாப்பிடணுமா அது நமக்கு அந்த விற்பி தான் வேண்டாம்னு சொல்லணும் ஆனால் நம்ம மனசு ரொம்ப பலமாக இதில் இருந்து நிஷ்டை அடையணுங்கிறதுக்காக இவ்வளவு பரிசிரமப்பட்டு நமக்கு எல்லாம் நூல்களை எல்லாம் அருளி இருக்கிறார்கள் பெரியவர்கள் தத்வத் ஜீவேஷு நிர்ணயா சர்வகா அயம் ஆகாஷே ரூபாதி பேத கிருதா விவகாரா நம்ம விவகாரத்தில் வந்து இந்த ஹால் அந்த ஹால் இந்த இடம் அந்த இடம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இடத்துல ஒண்ணும் இல்லை உபாதி தான் அயமாக வரவாஸ்து பரமில்லை பரமஸ் ஆகேதை நேதன பரோலி இல்லை மாய அப்புறம் எதாத்து தவத் தேக உதிபேதீவாசனீயு ஆமசு நரூபாயிமிமீமே உடையவர்குாமி சங்கம் தர்ம சரணம் நல்லவார்த்தை நம்ம தப்பு சொல்ல முடியாது புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி புத்தம்னா புத்தியை நான் சார்ந்திருக்கிறேன் தர்மத்தை நான் சார்ந்திருக்கிறேன் புத்தியோடு தர்மத்தை கடைபிடிக்கிற மக்கள் கூட்டத்தை சார்ந்திருக்கிறேன் அவ்வளோதான் நான் அறிவை சார்ந்து வாழ்கிறேன் உணர்ச்சிகளை சார்ந்து வாழவில்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் நான் அறிவை சார்ந்து வாழ்கிறேன் என்ன நான் உணர்ச்சிகளை சார்ந்து வாழவில்லை நான் ஒழுக்கத்தை சார்ந்து வாழ்கிறேன் ஒழுக்கமின்மையை சார்ந்து வாழவில்லை அப்புறம் அருவிலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகின்ற பெரியோர்களுடைய கூட்டத்திலே என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் அதுக்கடி சொல்லிக்கணும் இல்லாட்டி அது சொல்ல அடிக்கடி சொல்கிறாங்களே ஏன் விட்டுடாத மறந்து போயிடுங்கிறதுக்கா தினம் சொல்லிட்டு தான் இருக்கும் விடாமல் நடிக்கொண்டே இருக்கும் ஆ தத்வச் ஜீவேஷு நிர்ணயா நிர்ணயங்கிற இது நிச்சயம் இது உறுதி அப்படிங்கிற ம தவத் ஜீவேஷு நிர்ணயா இனி ஸ்லோகம் இன்னொரு டாபிக் என்னெல்லாம் ஆச்சு ஜீவனுக்கு ஜென்மா இல்லை ஜீவனுக்கு மரணம் இல்லை ஜீவனுக்கு சுகதுக்காதி தர்மங்கள் இல்லை ஜீனுக்கு நாம கர்மங்கள் இல்லை நாமரூப கர்மங்கள் எல்லாம் உபாதிக்குத்தான் பேராவது ஒன்றாவது பிரம்மங்கிற பேரே புரியறதுக்காக சொல்றது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அத்வைதமாவது பிரம்மனாக இங்கே நம்ம பார்த்தோம் வைத்த பிரகரணத்துல நம்ம ஒரு ஸ்லோகம் எல்லாம் பார்த்துருக்கோம் முப்பணாரேவய தையத்தி அந்தஸ்லோகத்துல அதுவைத பதங்கூட ஐத்தி சொல்லறோமே தவிர உண்மையில் அத்வைத்தத்தை நிஷேதம் பண்ணிவிட்டா அத்வைதம்ங்கிற சப்தத்துக்கும் கூட சானம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஸ்லோகம் முப்பத்தி ஸ்லோகம் எல்லாம் மறந்து போயிருக்கு நவம்பர் மாதம் படித்தது நீங்களாம் ஞாபகம் எங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்போ பார்த்தது அல்ல பாவைரம் சிவா அப்படி போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது இன்னொரு கேள்வி ननु तत्र भेद न एतदस्ति नाकाशस्य यथा நமகத்தியேதார்த்தாவ ம <Nakashashashyaghata> சீவயத் இப்போ இன்னொரு வித விஷயத்தை சொல்கிறார் ரூப காரியம் நாம ரூப காரியம் ஜீவனுக்கு இல்லை இது ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் உபாதினு சொல்லி முடிக்க வேண்டிதானே சுவாமி எதுக்கு வளவலாம்னு இழுக்கிறேன் அப்படின்னா நான் இழுக்கலை அவர் இழுக்கிறார் எல்லாம் முடிச்சுட வேண்டியது முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அது அடுத்த எல்லாம் வந்து எல்லாம் உபாதி அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அடுத்ததுன்னா சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்போமே நாய் மாதிரி பண்ணுவோமே இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் வரும் கொஞ்சம் நேரம் இப்படி போகுது இப்படிலாம் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு எங்கெல்லாம் ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு இப்படி போவோம் இப்படி இப்படி இங்கேயும் ஒரு தூரம் இப்படி இப்படி பார்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்புறம் அங்கே ஒரு வேண்டு போய்ட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் சோர்ந்து போய் படுத்துருவோம் அவ்வளோதான் அதான் நம்ம எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கேருந்து ஆஸ்திரேலியா போக வேண்டியது அங்கே இப்படி இப்படி பார்க்க வேண்டியது அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அமெரிக்கா போக வேண்டியது அங்கே இங்கேயும் பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டியது நம்ம ஊரை பார்க்க வேண்டியது இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ நம்ம வந்து உத்தம உத்தமஸ்வானா அப்படி வேணா வச்சுக்கலாம் நிறைய பேர் அப்படித்தானே பண்ணிட்டு இங்க என்ன பண்றது அது என்ன பண்றது இப்ப என்ன பண்றாருன்னா ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு இப்போ ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மா உண்மையிலே யாரு பரமாத்மா இந்த கீதையில வந்து பதினஞ்சாவது அத்தியாயத்தில் இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தானே लोके, டாவிமோ புருஷோலோக்கே க்ஷரே க்ஷரீத்தி கூட்டஸோரஷ பரமாத் யோகத்தயமார் ஈஸ்வரம் அகராதபிச்சமாக அத்தி லோக்கே வேருஷோத்தமேயும் ஜானதமியம்சர்வெஷம் இங்கிருந்து மோகன வேதை மாத்தி சொல்லு வேதை அகமேவாத்தேதே அகமேவ் இந்த ஒரு ஸ்லோகம் பாருங்க எவ்வளவு ஆழமா சொல்லி வச்சிருக்கு விட போறதில்ல இது புரியலன்னா தலைக்குள்ள ஆகாசம் அர்த்தம் அதனால இந்த கடாகாசம் இன்னர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட வேண்டிதான் ரெண்டு அர்த்தம் இருக்குது இந்த களிமண் உதாரணம் புரியல என்ன தலைக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது உண்டு இல்லை இந்த ஆகாசத்தை வச்சுக்கிட்டே இவ்வளவு திருஷ்டா அந்த பேசும் நீங்கள் அந்த பாட்ட நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல் அது எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப சுபாவம் ஆனேன் அவருடைய பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரங்கள் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இமமே அப்படி படிக்கணும் என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரங்களெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேன் அந்தமும் நடுவுமின்றி ஆதியுமின்றி வான் சந்ததம் ஒழிலும் ஞான சத்குரு பாதம் போற்றி அப்படி பாடிட்டாங்க எல்லாம் பா நினச்சாலே போகிறோம் ஆக ஆகா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறே போகும் ஆஹா விக்கார அவயவம் எசா ததா ஆத்மனா நாஸ்தி அண்ணா ஆகாஷ்யாஷா விக்கார அவயவம் டடாகாசத்துக்கு ஒரு அவயவம் இருக்குது டடத்துக்கு ஒரு அவயவம் இருக்குது அது ஒரு விக்காரம் அப்புறம் வந்து அது அவயவம் இருக்குது அதுக்கு ஒரு மாற்றமும் இருக்குது அதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றோம் நாம அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்குள்ளே சாமான்லாம் போடுறோம் அதுக்கு மாற்றங்கள் இருக்குது ஆனால் அப்படி இதுக்கு கிடையாது கடாகாசத்துக்கு வேணால் விக்கார அவயவம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் கடத்தோட விகார அவயவமே தவிர கடவிகார அவயவம் வந்து கடாகாசத்துக்கும் கடாகாச வியாபகமாக இருக்கிற மகாகாசத்துக்கு கிடையாதப்பா நான் ஆகாஷிய கிடையாதுல இருக்கிறாசத்தில் இருக்கிறாரங்கள் டாகத்துக்கும் கிடையாது வியாபிச்சிருக்கிற மகாகாசத்துக்கும் கிடையாது அதனால தான் அந்த சாஹியாபியோஷியஜான் சொல்கிறோம் அவயவம் யசார் சதா ஜீவ ஜீாத்மனஹ அவங்கிறது ஒருபொழுதும் காலத்திலேயே நாஸ்தின்னு அர்த்தம் அவயவமோ விகாரமோ நமக்கு எல்லாம் அப்படித்தானே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்னென்னா இந்த சரீரம் வந்து விகாரமானது அன்ன அன்ன விசாரம் அன்ன விகாரம் சாப்பாட்டை நமக்கு ஆராயிடுச்சு அப்புறம் வந்து இந்த உடம்புலாம் எதுனால ஆயிருக்குன்னா சாப்பாடுனால்தான் ஆயிருக்கு அன்ன அப்புறம் வந்து பிராணவிகாரம் பிராணமயகா அன்னமயா அப்புறம் மனோமயா விஜானமயா மனோவிகாரம் ஞான விகாரம் அப்புறம் ஆனந்த விகாரம் ஆனால் சொல்றது ஆனந்த ஆத்மா இந்த மயகான்னாலே விகாரம்னு அர்த்தம் நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு எல்லாம் வந்து எனக்கு இவ்வளவுலாம் மாற்றங்கள் வந்துருக்கே முழங்கால தேய ஆரம்பிச்சுடுத்தே நம்ம சொல்றோம் அது முழங்கால் தான் தேருதுன்னு நம்ம சொல்ல முடியல ஏன் முழங்கால் தேருதே ஏன்னா நான் வியாபிச்சிருக்கேன் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சு ரொம்ப அபிமானத்தோட பலமா இருக்கேன் நான் பாராதி பூதம் அதனால் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரண் படிக்க படித்தவனுக்கே அபிமானம் போகலன்னா படிக்காதவனோட அபிமானத்தை நினச்சி பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து எழுதுக்கு படிச்சுட்டே இருக்கோம்னா இந்த அபிமானம் போகணும் அப்படிங்கிறது தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லை கௌடபாதர் என்ன சொல்கிறார் பார்க்குறதுக்காக படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு அவர் என்ன எதுக்காக நம்ம சொல்கிறார் அவர் கௌடபாதர் வந்து நமக்கு வந்து அபிமானம் போகணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் நம்ம வாழ்க்கை இது இது வந்து கௌடபாதர் என்ன சொல்கிறார் ராமானுஜர் என்ன சொல்கிறார் படிக்கிறதுக்காக இல்லை நமக்கு நமக்கு இந்த அபிமானம் போகணும் நம்ம இந்த விகாரத்தை எல்லாம் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அப்புறம் நமக்கு வேறு என்னென்னா நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லியாக இருக்கேன் நான் வெயிட்டை லூஸ் பண்ணணும் எனக்கு இருக்குது உண்மைதான் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ரொம்ப சம்சாரி ஆகியிருக்க கூடாது நம்ம பண்ணணும் பொறுமையாக பண்ணணும் எல்லாம் பண்ணணும் வெயிட்டாக இருக்கமே யூஆர் டூ என்னது போட்டுருந்து நான் படித்த இல்லையோ மருந்துடுவோம் அவயவம் நம்ம இந்த அவயவத்தில் நம்ம பார்த்து அடிக்கடி நமக்கு எங்கேயாவது மாத்திரை நீங்கள் எங்கேயும் எதாவது வரும் வயசா வயசா சுருக்கம் விழும் எல்லாம் தூக்கம் இல்லைன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் ஏதாவது இதெல்லாம் வந்து அவயவத்தில் இருக்கிறது விக்காரங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அபிமானம் நிறைய பேர் வந்து என்னத்திலமோ தழுவி பார்க்கறோம் இதை மூடி பார்க்குறான் இதை பண்ணி பார்க்குறான் எல்லாமோ செஞ்சு பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி பார்க்குறோம் என்ன பண்ணால் அது மாத்திரம் இல்லை உணக்கில்லைப்பா அதுக்கு தான் பார்க்கு எல்லாருக்கும் என்னென்னா அதை காப்பாற்றணும் அந்த மெயின்டைன் பண்ணணும் அந்த அழகை என்ன பண்ணுறது அது ஆனால் நீ என்ன தான் போடுங்கோ என்ன அதுக்குன்னு ஒரு வயசு ஆகிற போது அது குறைஞ்ச நிலைமை ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தால் பாருங்க இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இப்படி தான் ஒரு காலத்தில் என் தொண்டை எப்படி இருந்து தெரியுமா இப்பெல்லாம் சரியில்லை அப்படின்னா ஏதாவது நம்மளை நம்ம அறியாம ஒரு ஒரு விறத்தியில நம்ம போய் இது பண்ணிக்கிறோம் ஏதோ சொன்னா பரவாயில்லை விவகாரத்துக்கு அது என்ன ஆகிடுறது கொஞ்சம் கொஞ்சமா அது பலம் இருக்கு அதுதான் அதெல்லாம் ஒன்றுனா நீக்கிறார் இந்த அந்த என்னது என்ன சனைப்பரமே திருஹீதையா புத்தியா வார்த்தை தான் பாருங்கி உபரமேத் திருத்திகிரீதையா புத்தியா ஆத்மசம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே இதுதான் புதுசாக சொல்றேன் நினச்சுக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அபிமானத்தை விடு திருத்திகிரீதையா புத்தியா உறுதியான புத்தியினால் அது பண்ணு ஆத்மசம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி வச்சு வேற எதையும் நினைக்காது அன்னமயத்தையோ பிராணமயத்தையோ மனோமயத்தையோ விஜயானமயத்தையோ ஆனந்தமயத்தையோ நினைக்காதே அன்னத்தை பத்தி அன்ன விகாரத்தை பத்தி நினைக்காதே இந்த அவயவத்தை பத்தி நினைக்காதே இதெல்லாம் மாயா காரியம் சொல்றது ரே மாயா காரியம் செஜ இத விட்டுடு அப்படின்னு ஒரு பாட்டு தசையினை தீ சுடினும் ஒரு வார்த்தை தசையினை தீ சுடினும் நெனைச்சு பார்த்தாலும் என்ன பாக்யம் என்ன மனசு பாடிப்பார்கள் தசையினை தீ சுடினும் எப்படி மனசு வேணும் கேட்கிறார் சுட வேண்டியை பா நல்லாகத்மன்தா விக்கார அவயவம் கட்டாகாசத்துக்கு நீ விகார அவயங்கள்லாம் கடத்தோட விகார அவயவங்களில் நீ கிடாகாசத்தில் அத்தியாசம் பண்றையோ அப்படித்தான் வந்து பஞ்ச கோஷ விகாரங்களை பஞ்ச பஞ்ச கோஷ அவயவங்களை நீ வந்து ஆத்மாவில் அத்தியாசம் பண்ற அப்படி கிடையவே கிடையாது ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது ஆத்மாவுக்கு அவயவம் கிடையாது இதுதான் பரம தாத்பரியம் ஆக ஆத் ஜீவாத்மாவுக்கு அவயவமோ அவயவிகாரங்களோ கிடையாது அது நிரவயவகா நெர்விகாரா ஒன்று போட்டுக்கணும் என்ன ஆத்மா அஜகா மூணாவது ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் ஆத்மா அமிர்தஹா அப்புறம் ஆத்மா நிர்கர்மகா இல்ல நிர்குணும் ஆத்மா நிர்குண அப்புறம் இந்த ஆறாவது ஸ்லோகம் என்னது ஆத்மா நாம கர்மர இப்போ என்னென்ன ஆத்மாயவ எல்லாம் பகவத்கீதையில பன்னெண்டாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்துலேருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் லக்ஷங்களை பார்த்தோமோ அதே தான் தேகினோஸ்மின் யேகே கௌமாரம் எவ்வளம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்து ீர்ணா வியிய நவாதி நோரா தரீரா விஹா ஜீர் அவஹம் ந்திரா நயது பாவக நைனேய நோஷயத்து மாருதேயம் அது அக்ளேஷ் நித்தாணு அச்சலோய சனாத்த देही देहे भारत, नत्वं अदेदा। सर्वत पादं सर्वत पादं ூத்தம்ோச்சிம் அணிப்பிஷிமுகம்மல்வத்திந்திரேந்திரிவிவர்ஜித்தசக் சர்வச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச பகிரந்த சூவிஜ் எல்லாம் சொல்லியிருக்கார் இனி அடுத்த ஸ்லோகம் அப்படின்னா நமக்கு ஏன் இப்படின்னா தோன்றது உனக்கு மூளை இல்லை ஏன் எப்படின்னா இப்படி சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பிறப்பு எனக்கு மரணம் இல்லை எனக்கு குணமே இல்லை எனக்கு நாம ரூபம் இல்லை கர்மா இல்லை எனக்கு அவயவம் இல்லை விக்காரம் இல்லை ஆனால் இப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியுங்க குழந்த மாதிரி நீ இருக்க இம்மெச்சூடா இருக்க அப்படின்னு சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் யசாபகி பாலா நாம் கதனம் மலினம் மலை தசாபவத் அபுத்தானாம் வார்த்தையை பாருங்கல்லாம் அதனாலதான் புத்த புத்த மதத்தோட கனெக்ஷன் சொல்றாங்க ஏன்னா பௌத்த மதம் வந்து வேத பிரமாணத்தை ஒத்துக்காம ஆத்மாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கு பேசியிருக்கு இப்படி இல்லை அவர்கள் வேத பிரமாணத்தை வச்சுக்காம பேசி தர்க்கத்தை வச்சுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க தர்க்கத்தை வச்சுன்னு பேசுகிறாங்க வேத பிரமாணம் கிடையாது பௌத்தமத்து சங்கராச்சாரியார் அவங்க சித்தாந்தத்தை வந்து என்ன ஆனஸ்டாக திங்க் பண்ணினா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் அது வேத பிரமாணத்தோடு அவர்களுடைய சூன்யவாதத்தை கணிக்க விஞ்ஞான இந்த மாதிரி வாதங்களை எல்லாம் நீக்கி பிரம்மவாதத்தை சித்தாந்தம் பண்ணுறார் கௌடபாதாச்சாரியரும் பண்ணுறார் அது ரொம்ப விளக்கி சொல்கிறார் அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்லுவாங்க இது புத்தேர்ந்த பாஷிதம் அவங்க புத்தர்கள் பௌத்தர்கள் இப்படி சொல்லலை நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க பார்ப்போம் இது இதை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க பௌத்த மதத்தினுடைய தாக்கம் காரிகை அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க அது ஒத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அவங்க வந்து வேதத்தோட கருத்துக்களை நம்மளை சிந்திக்க தூண்டின காரணம் அவங்களுக்கு இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா அவங்க அப்படி வரலங்க பௌத்தர்கள் அப்படி நாஸ்திகம் பேசுகிறேன்னு சொன்னால் வேதத்தை அப்பிரமாணமாக பேசுகிறேன்னு சொன்னால் நம்ம இவ்வளோ ஆழமாக சிந்திச்சுருப்போம் சந்தேகம் தான் அதனால் பௌத்தர்கள் வேறு யார் வைதிகர்களாக இருந்தவங்க தானே வேதப்பிரமாணத்தை வேண்டான்னு சொல்ல ஆரம்பித்த ஒரு கூஷ்டம் இப்போ மாத்திரம் என்ன வேத பிரமாணத்தை எத்தனை பேர் பேசுனா சரியா ஏதோ இருக்கோமே தவிர வைதிகம்னு பேரே தவிர வேதத்தில் எவ்வளோ தூரம் ஸ்ர்த்தாபக்தி இருக்குது அடுத்த வகுப்பில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம் என்னெல்லாம் பார்த்தோன்னு பாருங்கள் இப்படி தப்பாக பார்க்குறதுக்கு காரணம் ஜானு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்வேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமபத்யாப்த தேகாஜ தக்ஷிணா மூர்த்த நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க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 ஜகன்மாரிவிக்கீ சமீக்கீ